மகா புண்ணிய காலம் பகவத்குணம் கேட்கறது நித்யம் கேட்கறதே விசேஷம் அதுலயும் ஏகாதசியில் கேட்கறது ரொம்ப விசேஷம் அவன் சாப்பிட்டு கூட கேட்கறது ரொம்ப விசேஷம்னே சர்வீஸ்வரனே நாராயணனே வரானாள் சுக்காச்சாரியாள் சுவாமி எப்படி வராள் ஒரு கொடையான் தீர்பாத்திர மாக்குலவேதமிர மாணவேஷமாஞ்சிக்கயாஜினஜையண்டேஜிநோத்த தெரியும மகால மாறல இருக்காளாம் மகாபலி தகத்துக்கு போயிருக்காள் அவன் வாரி கொடுக்க போறான் அவங்க கொடுக்கிற போது இவர் வாங்க போறார் அவன் கொடுத்து வாங்குற போது மகாலட்சுமி மகாபலி நடத்துல கட்டாட்சத்தை போட்டா அங்க வளர்வு இவரால வாங்கி முடியாதான் அசடா போலார்க் கவலே சுவாமியும் இருக்கிற மகாலட்சுமி இன்னொரு பக்தர் சொன்னார் என்னத்துக்கா கிருஷ்ணா என்னத்தால மாரில இருக்கிற மகாலட்சுமி மறைச்சாரதையும் பிரம்மச்சாரி யாச்சகத்துக்கு போற போது ஒரு கோலையும் கூட வச்சிருச்சகம் கொடுக்கணும் நம்ம ஊரை விட்டு அவங்க போயிட்டா என்ன என்னது இங்கிலீஷ் என்னதுக்கு என்ன பித்தளுக்கு இங்கிலீஷ் சொன்னாதான் தெரியுமா அவருக்கு வருஷத்தி படிச்சு ஆரோத்தர் காலமாயிட்ட சாப்பிடறவரை திருட்டு பத்திர திருட்டு உட்கார்ந்து பாதிவோட வாயில் இருக்கு பாதி இலையில இருக்கு தர்மசாஸ்திரம் எத்தனை உபதிரவத்தில் வருது பாருவோம் அதனால மௌனியம்னு ஏதாவது மந்திரங்களை படிக்கணும் பகவத்குணத்தை வாமனாவதாரத்தை படிக்கணும் கங்காவதாரணம் படிக்கணும் விழுந்து வச்சு பேசலாமா போ எத்தனை உபதிரவத்தில் வந்து வருது நாட்டு மாம்பழத்தை இலையில இந்த அழகுல விஷ்ணுவர்ன மூணு பேர் பேசிண்டே கர்த்தாவும் பௌத்தாவும் பேசிட்டே சாப்பிட்ருந்தான் சாதத்துல நாட்டுப்பணக்கார கடைசியில் பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாம்பழத்தை சாப்பிடுவோம் பார்க்கறது என்ன இந்த மாம்பழத்தில் கொட்டையை காணும் என்ன பித்ருவரணக்காரர் என் மாம்பழத்தில் எங்க ஒரு மாசம் பின்னாடி கவலைப்படுவா இப்படி மயில வந்து ஐயா உங்களை சகலத்தையும் பார்த்துக்கிட்டு கூப்பிட்டு அவசரமே இல்லையா வீதம் உபதா ஜியோத்தரம் ஜட்டில வாமரி பட்டத்திரி காற்றால் குருவாயுப்பணை அநீதமா மகசாத்தை ராம் ரமியூரகிருதங்க சமத்திய சுக பிரே குருப்பா நீ வாமன மூர்த்தியாய் வந்த உள்ளாயிச்சு நம்ம போனதே பரம அகங்காரியான அசுரனான மகாபலி தலையை கூட ஆட்டமாட்டானா வந்தவாளே அப்படிப்பட்ட அசுரன் ஓடி வந்து பக்தி திரும்பி மயில் குச்சலிட்டு உருகி ஆரந்த கண்ணீரை கொட்டி உன் குஞ்சுக்கால் தங்க கண்டி ஜலத்தை கொட்டி உன் காரணம் ஜலம் கங்கா தீர்த்தங்களை பாவனமாக அந்த ஜலத்தை தன் தலையில கொட்டிகின்றாமே சத்தியமானு கட்டாளன் அப்படாம் பக்தியா சமேத்திய சுகிருஜபாதோயன் தீர்த்தம் ஷிஸ்டு அமரகாலம் ரிஷிகள் புண்ணிய ஜலத்துக்கு தீர்த்தம் தீர்த்தம் கூட தீர்த்தம் அதனால சன்னிசம் சொல்லிக்கிறதுக்கு ஜெயினுட்டான் கொட்டை ஆண்கள் அரங்கி ஸ்நானம் பண்ண துறைக்கு தீர்த்தம் கங்காதி புண்ணிய ஜலத்துக்கு தீர்த்தம் கங்காதி புண்ணிய ஜலங்களை தீர்த்தமாக ஆக்கும் பாவனமாக ஆக்கும் அந்த ஜலத்தை மகாபலி தலையில கொட்டிக்கின்றான சத்தியமான காட்டாள் என் அப்பனே ஆமா நாளான் அவன் பட்டத்திரி என்ன அர்த்தம் நான் மகாபலி ஆயி நான் யாகம் நீ வந்து உன் கால தலையில கொட்டிக்கலையே महाबली भाग्यम, மகாபலி கடிச்சது பதத்தீர் மகாபலி வாகம் நமஸ்துபிம் கரமோணும் எந்தவோணும் பரக்காணம் மகாபலி சுவாமிய பார்த்து யாத்தகனை பார்த்து என்ன யாருன்னு தெரிஞ்சின்றே ஒன்னாள் சுவாமி தெரிஞ்சு விட்டேன்னா சுவாமிக்கு தூக்கி அடி போட்டுதான் ஏதா சுக்கராச்சாரி என்ன தெரிஞ்சின்றேன்னாலாம் பிரம்ம ரிஷி நாம் தபஸ் பிரம்ம ரிஷி எல்லாம் தவம் என்றாலே அந்த தபே உங்கள் உருவமா வந்திருக்கு சுவாமி பிழைக்கேன்னு நினைச்சுடா அந்த பிரபு வந்திருக்கான எங்க குடும்பத்து பித்திருக்கள் எல்லாம் கரையறி போட்டாய் உங்க குஞ்சு காலம் ஜனம் எங்க அத்திரப்பட்டது அத்தியத்பிருப்தாவிதங்குலம் அத்தோ மேதாவிதம் துனிதனு ஜலங்கா அத்திர பட்டுவே பித்திருக்கூட்டா என் யஜம் பூர் ஆயிடு அக்னிஹோத்தஃபலு நீங்க மஞ்ச கடிதாசம் என்ன அவனுக்கு கையெழுத்து போடுறதுக்கு சிரமம் இல்லாம இவரே கொண்டு போயிருப்பார் பெண் சொல்லேன் நீங்க யாச்சை கால தெரியுது பார்த்தாலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க கு வேணுமா தங்க கட்டி வேணுமா உயர்ந்த கிரகம் வேணுமா எசிஷ்டமான அன்னபானம் வேணுமா அல்லது பிராமண கன்னிகை வேணுமா கிராமங்கள் வேணுமா சமர்த்தமான கிராமங்கள் அஸ்வங்கள் வேண்டுமா கஜங்கள் வேண்டுமா ரதங்கள் வேண்டுமா ஆனா அது வேணுமா இது வேணுமா ஏன் கிரேந்தரியுமா உங்களை போலத்த பாத்திரம் எனக்கு கிடைக்குமா அருகே சம்பிர சம்ஸ்கிருதத்துல அதுக்கு மேல பிராமணன் உசத்தி சொல்லணும்னா அருகத்தம் மேல பூஜ்ஜியமா கிடைக்கும் மகாபலே நாளா குளுந்து போச்சுடா என் ஹிரயம் நாளா அதை கொண்டாமட்டியே வாக்கியம் ரெண்டு உங்க தாத்தா மகாபாகவதன் பிரஹ்லாதன் உனக்கு உபதேசம் பண்ற குருன்னு எல்லாம் சதாச்சாரியம் இப்படி சொன்னாளா ஏன்னா அவர் ஏதாவது அடைஞ்ச பண்ணாம இருக்கட்ட மாத்தியார்னு சுக்கராச்சாரி எப்படி சொல்லி வச்சாள் மகாபாகவதன் பிரஹ்லாதன் கூப்பிட்டாலும்ப்டூரம் போடுறா போல போட்டு வச்சுக்கிற கரையினதுக்கு அப்புறம் சுக்கராஜாரி சொன்னா கூட நீ குடுக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்ற அப்படி இல்லேன்னு யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட்டு அவனை தீர்த்து அண்ணத்துல யுத்தத்துக்கு பிரத்யாக்கிய தர சொல்லிட்டுப்புறம் தள்ளே நீ சொல்ற வழக்கமில்ல நசந்தி தீப்மஸ்வினோ நபா மலேன பிரகாட உத் வைக்குண்டத்துல பிரகாஷிக்கிறான் உங்க குடும்பத்தில் பக்தன் அந்த குடும்பத்துல நீ பிறந்தவன் அப்படிப்பட்ட உத்தம குலம் எப்படிப்பட்ட குலந்தரிய அந்த குலத்தை வர்ணிச்சாள் உங்க குடும்பத்துல இரண்யாற்ற ஒரு பிரபு பிறந்தான் பிறந்த உடனே அவன் விஷ்ணுவோட கூட சண்டை போட்டான் விஷ்ணு அவன் வதம் பண்ணினாள் வைகுண்டம் போனாள் மகாலட்சுமி இரண்யாட்சி வதம் பண்ணின உங்களுக்கு ஒரு பூஜை பண்ண போறேன் நான் இரண்யாற்றன வதம் பண்ண அழக சொல்லாதே பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறா போல நான் பண்ணின காரியம் இது அவன் அடிச்சு அடி என்னமா அடிச்சிருக்கான் தெரியுமா எம் முதுகுலே முதுகெல்லாம் நினைச்சா எனக்கு ஜெயிச்சதாவே தோணல்ல என்ன மோக்கப்பட்டமா ஜெயிச்சு காரியத்தை சாதிச்சுன்னு வந்தேன் இதை சொல்லாதே நாளாம் அப்படிப்பட்ட இரங்காட்சன் பிறந்த வம்சம்னாளா அப்படி உணவு முத்தாச்சு அப்படி சொல்றாள்னே தன் தம்பிய பொண்ணுமிட்டான்னு தமையனான இரங்கு வைகுண்டம் என்ன பண்ணினான்னு தெரியுமா விஷ்ணு மகாபலே யார நம்பினாலும் வழியா உள்ள போய் அவனுக்கு தெரியாம அவனுள்ளே உட்கார்ந்து அவன் வைகுண்டத்துல தேடி காணும் விஷ்ணுவே உத்தாம்போல இருக்குன்னு திரும்பி போனான் திரும்பி போற அவனுக்கு தெரியாம சுவாசம் வழியா வழியில வந்து வைகுண்டத்துல வந்து உட்கார்ந்து அப்படி சரண்ய பார்த்து வைகுண்டாதிபதி பயந்த வம்சம் அப்படிப்பட்ட வம்சமாக வம்சம் நாள் பிதா பிரஹ்லாத புத்திரஸ்தே உங்க தாத்தாவை பத்தி நான் சொல்லவே வாண்டாம் பிரகலாதனுடைய சரித்திரம் ஜகத்து அந்த பிரஹ்லாதனுடைய பிள்ளை உங்க அப்பா பிதா பிரஹ்லாத புத்திரஸ்தே திஜபக் சாட்சாது பிரம்ம பிரம்மனுடைய பிள்ளை மரீச்சி மரீச்சனுடைய புள்ள காஷ்யபர் காசியவருடைய இரங்கிசுவனுடைய பிரஹ்லாதன் பிரஹ்லாதனுடைய மகாபலி பிதா பிரஹ்லாதிங்கே உங்க அப்பாவே முப்பத்தி முக்கோடு தேவர்களும் சொர்க்க ராஜ்யத்தை புடிங்குற்றான் கோபத்துல பிராமண கோஷம் பூண்டு கபட்டமா போதன காலத்துல வந்து யாச்சிச்சாள் பிராமணத்துல பரமஹ்தியும் கோப்பாக்கு தத்வித்வான் திஜவத் பிராமணுக்கு மேல தெய்வம் இல்லைன்னு நினைச்சவனும் எதை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன்னாலாம் வந்திருக்காத யாருன்னு தெரிஞ்சுடா தத் வித்வானு எண்ணி பார்த்தாலாம் முப்பத்தி இருந்தால் தேவர்கள் தான் பிராமண கோஷம் பூண்டு வந்திருக்கா நம்ம கபட்டமா வந்தாலும் வருஷம் போட்டுக்கா ஒரு பூஜை பண்ணுவோம் என்ன வேணும்னு பொன் ஆயிஸை பண்ணினான் அப்படி வேஷம் பூண்டு வந்தான் நாளும் கொடுக்கற வம்சம் சொல்லிவிட்டு நீங்க எப்படிப்பட்டவாள் செய்யுமா அப்பா ஓர்ணிச்சு பவானு ஆச்சரித்தான் என்னென்ன தர்மம் பண்ணணும் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கிற புண்ணிய புருஷா உங்களிடத்திலே சொல்ப தானத்துக்கு வந்திருக்கேன் அடிமீஷதி நானியத்தை ஜீஸ்வரால மூணடி மூணடி காட்டாளி உடனே மகாபலி பிரபு இப்படி காக்கிறேங்களே காக்கலாமா உங்க பேச்சை கேட்டு குழுந்து போய் தீப தீபா தானம் நினைக்கிறேனே இந்த சமயத்துல முன்னடி காட்டுறே காக்கலாமா தீப தாசுஷம் நான் விரும்ப நம்பி கொடுக்கிறேன் பிரபு இல்லையான் மறுபடியும் திருப்பி தரையன்னு சொன்னாலாம் அதையும் தவிர்த்து நான் ஒரு விரதம் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்தவன் மறுபடியும் இன்னும் ஒரு ஆத்துக்கு யாத்தகத்துக்கு போகாது யாச்சகத்துக்கு வந்தவர் ஒரு ஆத்துல ரவிக்க ஒரு ஆத்துல புடவை ஒரு ஆத்துல திருமங்கல்யம் ஒரு ஆத்துல வேஷ்டி அப்படி போகணும் வழக்கம் இல்ல அவனை பெரிய பிரபுவா பண்ணி அவாத்துல பத்து பேர்கள் திருமங்கல்யம் புடவை யாச்சகத்துக்கு வரப்ப வாங்க முடியாது பண்ற வழக்கம்ங்கிற ரீதியில எங்காத்துக்கு யாச்சகத்துக்கு வந்தவனே இன்னொரு அனுப்டிக்கிறார் தங்காத்துக்கு யாதகத்துக்கு வந்தவன் இன்னொருக்கு போக முடியாது அவர் விடுறது இல்ல இவர் வெயற வசிப்புலாம் ஊருக்கு போடுவான் புரியல சொன்னாலாம் ஒரே பத சொ இந்தியலத்தில் சொ புண்ணியம் கிடைமு தான தங்க கிண்டதே பொ நம்ம ஏதாவது என்னடா மந்திரம் கூட நீயே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் சம்பனா அடுத்த பொண்ணு சந்தோஷம் தலையில ஒன்னும் ஒரு சௌகரியம் இல்லை அங்கு சுக்ராச்சாரி என்ன நீட்டும் வந்தவன் ஆறு தெரியுமோ பிராமணன் பிராமணன் இல்லையடாதி கஷ்யபதிக்கு அதிர்றதுல பறந்திருக்காண்டா தேவகாரியத்தை சொல்லி சொல்லு பங்கா பிரிக்க சொல்லிருக்க வருமானம் வரத்துல அஞ்சு ஒரு பங்கு தான் தர்மத்துக்கு அவன் நூறு ரூபாய் வந்து இருபது ரூபா தர்மத்தை எடுத்து வைக்கணும் இருபது ரூபா கீர்த்திக்காக கொடுக்கணும் இருபது ரூபா குடும்பத்துல பேங்குல போட்டு வைக்கணும் இருபது ரூபா குடும்ப செலவுக்கு வச்சுக்கணும் இப்படி அஞ்சு பங்கா பிரிக்க சொல்லிருக்கு சர்வஸ்வத்தியும் விஷ்ணு கொடுக்க சொல்லி சொல்லல கொடுக்காது அதையும் நான் சொல்லிவிட்டேனே காப்பேன் சில சில இடத்துல பொய் சொன்னா பாதிக்கம் இல்லைன்னு சொல்லி இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு ாலாம் இவனுக்கு மாசம் நூறம்பல் வந்து இருக்கும் அவனை வயிறட்டிக பண்ணி போடும்பள் இல்லேன்னு இவன் சொல்லப்படாது சொன்னா எண்ணிக்கை உண்டு நீங்க சொன்னீங்க என்னைக்கு நல்ல நாள் உங்க வாயிலிருந்து வந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவாள் நானே வாங்கணும் நினைச்சேன் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் சொல்றேன் இடத்துல போய் சொன்னம் இல்லையா அப்படி சொல்லி இருக்கேன் வைரம் சைனா கல்ல வருது யுத்தக்குப் பொல்ல வைரம் சொல்லிப்படலாம் வேடிக்கையா பேசுற இடத்துல போய் சொன்னா பாதகம் இல்ல விவாக விஷயத்துல போய் சொன்ன பாதகம் இல்ல விவாகத்துல போய் சொல்லிப்படலாம் நம் மாத்துல பொண்ண வந்து கல்யாணம் பேசிக்கிச்சி தேதி வச்சு அது நான் வாங்கி இருப்பான்னு வரதட்சணை பேசினதுல ஒரு அம்சத்தை நம் மாத்துல வந்து கேப்பான் கடைசியில மாதிரி தீர்மானம் பண்ணிருக்கேன் இருபத்தி ரெண்டாவது கல்யாணம் நீங்க வரணும் நீங்க சொல்லிவிட்டு தேவையில் முண்டோ நட்சத்திராணி பிரச்சனை செய்யணுன்னு சவர பண்ணிடு நாள் கேக்குறா போல தீர்மானம் பண்ணி வந்து கேப்பான் அப்ப என்ன சொல்றதுன்னா நல்லா அனுகூலமா சொல்லிடுறாள் அது போல ஒன்னு பண்ணி பேசப்படாதான் விவாக விஷயத்தில் சில வயலுக்குள்ள சிவாரிசு லெட்டர் கொடுப்பான் உன் பேனாவை திருடிருப்பான் ஹெட் மாஸ்டர் பேனாவே நீங்க பேசாடும் ஜபம் இருக்குங்க அசடலுக்கு வேலை பண்ணி வச்சாலும் கஷ்டமா இருக்குன்னு யோகியனுக்கு வேலை பண்ணி வச்சாலும் கவலை இல்லையா நமக்கு அதை என்ன நூறா பெருக்க போய் சொல்லலாம் பிராணனுக்காக போது குருவன் வாங்கி வாசல் உணச்சிருக்கா தூத்த போட்டு வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்கிற போது கோரப்பாயில காய வைக்கிறது தூத்த போட்டா திண்ணல் எடுத்து வைக்கிறது அன்னைக்கு அந்த நெல்லு காஞ்சி குத்தி சமைச்சு வைஷதேவம் பூஜை எல்லாம் ஆகணும் வாசல்ல காய வச்சிருக்காள் அம்மா திண்ணில ஒரு தடி வச்சுன்னு படுத்துட்டு இருக்காள் அவளுக்கு அரக்கண் தான் தெரியும் வயசானவள் இவா மத்தியானை ஸ்தானத்துக்கு மடிசிச்சு தீர்த்த பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு பரவிட்டாள் வாசல்ல ஒரு பசுமாடு அந்த நெல் வந்து தந்துது உடனே இவா என்ன பண்ணா நெல்லை திங்குறதே நெஞ்சில மாட்டிக்க போறதேன்னு உள்ள ஒரு பொண்ணுல ஜலத்தை எடுத்துட்டு ஓடி வந்தாள் அருக்குஞ்சட்டியில ஜலத்தை எடுத்துட்டு என்ன பாந்தே ஜலம் எடுத்துன்னு என்னன்னு கேட்டா அம்மா படுத்துட்டு இருந்தவள் அந்த மாத்து நல்ல ஒரு பசுமாடு அதுக்கு தாகமா இருக்குமே அதுக்காக போனேன் அடுத்த உனக்கு வருத்தப்பட்டாள் அம்மாவை ரொம்ப தெய்வமா நினைக்கிறத அவள் அம்மா சொன்னதுக்கு பதில் சொல்றது இல்ல தர்மத்துக்கு விரோதமா சொன்னா கூட அம்மாவாச்சேன்னு சொல்லல ஸ்நானத்துக்கு போட்டாள் மாட்டை விரட்டி விட்டாள் அவள் அவ பண்ணிட்டு வரதுக்குள்ள தஞ்சாவூர் மகாராஜா ரெண்டு பரிசல் இல்ல ஒரு அஞ்சு மூட்டை நெல்லு அருகி வயிறு தவற உளுந்து தவறேத்திரா இது போயி ஆச்சாரிய அவர் ஸ்நானத்துக்கு போயிருக்கிற போது உப்புல இருந்து கற்பூர வரியம் நீ யாரும் தெரிய விடாது அவர் வந்து பாக்குறாரு அமூக ஒரே சா இருக்கு அந்த அதேங்க இம்மா ரெண்டு பரிசல் அனுப்பிச்சா இப்ப வந்தது ஒரு பரிசல் சாமான்தான் ஒரு பரிசல் பெருங்காத்தடிச்சு காவிரியில் விழுந்து போயிட்டு ஒரு பரிசல் சாமான் வாங்க கொள்ளாம இருக்குன்னு சொன்னாள் நம்ம சந்தோஷப்பட்டுட்டான் அவெல்லாம் போட்டான் அவன் வர ஆக்கு அரிசியும் பருப்பும் தவறையும் உளுந்துமா மூட்டையில வச்சிருக்கு இது ஏதுன்னு கேட்டா பெரிய வண்டி மாதிரி இருக்கு அதை தரான் ஏது இது எல்லாம் கேட்டா மகாராஜா அனுப்பிச்சாடம்னா இத்தனை ப்பா இன்னொரு பரிசல்ல அனுப்பிச்சாலாம் இது மாதிரி அது கவுந்து போச்சான் காத்துல இந்த ஒரு பரிசல் வந்தது என்னமான் தாங்கலேடான் அம்மா ஒரு பரிசல் கவுந்து போனதுக்கு காரணம் தெரிஞ்சு தெரிஞ்சது உனக்கு நாளா பெருங்காத்தடிச்சு போச்சுன்னு சொன்னான்னு ஆடா பெருங்காத்து அடிச்சு போனா இந்த பரிசலும் போயிருக்கலாமே பெருங்காத்து மட்டும் காரணம் இல்லையம்மா அந்த பரிசல்ல காத்தடிப்பானே இதுல அடிக்காம இருப்பானே எனக்கு தெரியலாம் பாதியில பசுமாட்டை ஓட்டி விட்டோ இல்லையோ அதான் பாதி போச்சு நாளா அம்மாவை கூப்பிட்டு புசுமாடு வந்து தின்னா ஓட்டப்படாது இப்ப ரொம்ப பேர் ஓட்டுறது இல்ல புறத்தியாரத்த எல்லாருமே போடுறா திங்கடம் இருபத்தி ரெண்டு ரூபா வைக்கிறது திங்கடம் பசுமாடு நஷ்டமாகணும் எப்படி தர்மம் எப்படி போறது பாருங்க பிரம்மணுக்காக போய் சொல்லலாமா எந்த ஜாத்தியா இருந்தாலும் நல்ல வாழ்க்காக போய் சொல்லலாமா ஆயினாலும் விற்பிக்கு ஆபத்து வந்திருக்கு பிராணனுக்கு ஆபத்து வந்திருக்கு மகாபலே நீ என்னமோ அப்ப தரையனே இப்ப கொடுக்க இஷ்டம் இல்லையு சொல்லிவிட்டு ஒரு முகூர்த்தம் யோசிச்சானா யோசிச்சு என்ன சொன்ன மகாபலி நான் பிரஹ்லாதனுடைய பேரான் தரையனுட்டு சூதாடி மாதிரி போய் சொல்லுவேனா பிரஹ்லாதி கிதவோ இல்லேன்னு சொல்லுவேன் ஆனாம் பிரதிஸ்ருத்திய பிராக்லாதி எந்த சொத்தல்லாம் என்ன போறதோ அல்லது நான் விட்டுட்டு பரலோகம் போகணுமோ அப்படிப்பட்ட சொத்தை கொண்டு ஒரு பிராமணன் திருப்தி அடையிற பட்சத்தில் அடையட்டமே நீங்க வந்திருக்கிறது விஷ்ணு மறுபடியும் வரதராஜன் மகாவிஷ்ணுவாகவே இருக்கணும் வரதராஜன் வேலையான எம் வீட்டுக்கு யாத்தகத்துக்கு வந்திருக்காரா சையோ விஷ்ணு அந்த வரதராஜனே மகாவிஷ்ணுவே வந்தவனாயிருக்கணும் சொல்லணும் நீங்கள்லாம் யாகம் பண்றேன் யாகம் பண்றேன் எந்த எங்க கிட்ட யாச்சகத்துக்கு வரையாளோ அதே விஷ்ணு வரதராஜனா வந்திருக்கான் சாமானியமான பேருந்தா உன்னொடியோட போயிடுவாள் ஸ்ரீபதி வரதராஜனாயிருந்து வாழ்ந்து போனா வாய்ந்து போகட்டும் என் ஜமா கரைய போச்சேன்னு சொன்னாலாம் இப்படி குருக்கு பதில் சொன்னதே குருக்கு கோபம் வந்துடுதான் உன் கையை விட்டு சொத்து விப்போ இலகி பண்ணம்னு சபிப்பரோ ஆச்சாரியான்னு சிஷ்யனே நாள் மாத்தார் தெய்வம் சபிக்க முடியாது தெய்வ பிரகிதான் ஏன் நாள் சுக்கராச்சாரியனுடைய அனுகிரகத்தால மகாபலிக்கு இந்த ராஜ்யங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கான் அவர் மந்திரோபிரதேசங்கள் எல்லாம் பண்ணி எங்கெல்லாம் பண்ணி வச்சு ஆச்சாரிய அனுகிரகத்தால கடைச்சிட்டம் போன சுவாமி பிரார்த்திக்க பிரார்த்தனம் பலிச்சு போச்சு உன்னாள் சத்தியம் சத்தியம் மகாமன் அஸ்வியான் எத்தனை கொடுக்கும் கொஞ்சமா கொடுத்தோம்னு நினைக்கிற பிரபுவான் அவனைதமான நீ பண்டிதமான என்ன உபேட்சிச்சுட்டு உன் சொத்து விலகட்டம்னு இப்படிச்சும் நானம் பண்ண ஆரம்பிச்சானா வட்டத்திரி கேட்டாள் உருவாயிருப்பனே ப்பா குரு சபிச்சும் நாராயணனா வந்திருக்கான் வரதராஜனா வந்திருக்கான் குடுக்கத்தான் போறேன்னு குடுக்க ஆரம்பிச்சானாமே சத்தியமான நாள் என்ன பண்ண ஆமா நாளா கல்லா இருந்த குருவாயூரப்பன் அதுக்கிட்ட இன்னொரு ஆச்சரியம் நடந்ததானே இந்தியாவளி மகாபலியினுடைய பத்னி வந்து தங்க கிண்டி வந்து புடுங்கினானாம் அவ புடிங்கினதே மகாபலி கலங்கினானாம் ஆச்சாரியன் கொடுக்காதே இப்ப பத்னி கொடுக்காதேன்னு சொல்றாளே இது கலங்கினான் இது உள் சந்தை உள் பத்னி தானம் ஆனான் சொன்னாக்கேன்னு சொன்னாஞ்சாவலி நான் தான் தானம் வாண்டாம் ஜலம் போட்டுக்கிறோம் அவசரப்பட்டு குஞ்சு காரில ஜலத்தை என் தலையிலையும் ஜலம் போட்டு மந்திரம் சொல்லி பட்டத்திரி காட்டால் ப்பா உனக்கு தானம் பண்ணி அழக ஆரம்பிச்ச புருஷனுக்கு தானத்துக்கு ஜலம் போட்டு கால அலம்புறதுக்கு ஜலம் போட்டாளாமே இது சத்தியமானு காட்டாளா என் அப்பனே ஆமா அவன் போட்ட ஜலம் இன்னும் என் கால் குளிந்துருக்கடா பட்டத்திரி சித்திரம் சித்திரம் ஆளா ஆச்சரியம் ஆச்சரியம் ஆளா இப்படி ஒரு பத்னி இருந்தாளா சித்திரம் சித்திரம் உடனே தானம் பண்ண ஆரம்பிச்சாலாம் எல்லாத்தையும் தானம் பண்ணினாலாம் தானம் பண்ற போது வாசுதேவாய பரமாத்மனை சம்பிரி சொல்லிவிட்டானாம் வாசுதேவஸ்வரூபினேன்னு சொல்லலையாம் பகவானுக்குதாக நினைச்சு கொடுத்தாலாம் முன்னோடியை கொடுக்கிறேன்னு கொடுத்தான் சுவாமி தட்சிணையமாக தீர்த்தத்தை பூமியில விட்டு துளசியும் தட்சிணையுமா கொடுத்தான் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஆகாசத்திலிருந்து சர்வேஸ்வரன் லட்சுமிநாதனங்க நிற்கிறான் அவன் தலையில உள் புஷ்பத்தை போடானே அசுரேந்திரனான மகாபலி தலையில குற்றினாலாம் என் அப்பனே அசுரகுலத்துக்கு ஷத்ருவன் திருக்காந்தியாச்சகத்துக்கு தெரிஞ்சு இப்படி தானம்மணி நீடாமேந்திரம் மூலத்யம் சுவேரன் மந்திரத்தின் தரிஞ்சி அசுரகுலத்துக்கு மிரி ஈ தாணி நீ அசுரேந்திர மகாபலித்தலேலே முப்பத்தி முக்கோடு தேவர்களும் புஷ்ப வருஷத்தை வருஷிச்சு மகாபலியும் புஷ்ப மலையில மறைஞ்சு கடந்தவர்கள் புஷ்பத்தை தள்ளிவிட்டு பார்க்கிறாளா பாவனமூர்த்தியை காணுமாம் திருவிக்கிறவனாய் உலகலந்த பெருமாளாய் பூமி முழுதும் ஒரேடியா அலாவி சுவாமி நன்னானாம் சர்வ பிரபஞ்சத்தையும் பிரம்மனிஷ்டால் ராஜாக்கு சொன்ன உடனே ராஜா பிரார்த்திச்சு எம் பிரபு பக்தனுக்கு விஸ்வரூப தரிசனம் பண்ணி வைச்ச வைபவத்தை எனக்கு வர்ணிக்கணும்னு கேட்க அதற்கான பிரம்மனுஷ்டால் திருவிக்கிரமனுடைய ரெண்டு காலம் கீழே அத்தல வித சுத ரசாதல தலாதல மகாதல பாத்தாளம் என்ற சப்த லோகங்கள் தொங்கித்தது வனுடைய மேல்கால்ல பூமி திருவிக்ரமனுடைய ஜன்கேல பருவத்தங்கள் திருவிக்ரமனுடைய முழங்கால்ல பட்சிகள் திருவிக்ரமனுடைய தொடையில சப்த மருத்துக்கள் ஊக்கிய பிரதேசத்தில நவ பிரஜாபதிகள் பகவானுடைய இடுப்பு வஸ்திரத்தில் சந்தியா தேவத்தை பிரபுவனுடைய தொப்புள்ள ஆகாசம் திருவிக்கிரமனுடைய பயத்தில் சப்த சமுத்திரமும் அறமோதித்தது மனசுல சந்திரன் புத்தியில பிரம்ம ஆர்ஹுல தர்மம் ஸ்தனங்கள்ல ரித்தமும் சத்தியமும் பத்மத்தி ஆர்ஹுல அமர்ந்திருக்கலாம் கழுத்துல சமாதி வேதங்கள் கணங்கள். நட்சத்திராக வருணனாம். அக்னியாம் வாயுவாம் நெத்தியிலே கோபமாம் கண்ணிலே சூரியனாம் கலையில சொர்க்கமாம் கேசத்திலே மேகமாம் இரண்டு காதுகளிலும் பத்து திக்குகளாம் ஓம கோபங்கள்ல கோஷதி பிரபுனுடைய டையில யமாம் மற்றும் சிரிப்புல ஆயாம் பின்னாடி அகர்ம தேவத்தையும் இப்படிப்பட்ட பிரபுடைய ரத்தப் புறாய்கள்ல வெங்காதி புண்ணிய நதிகள் ஓடுகிறதாம் இந்த பெரிய சரீரத்துக்கு ஒரு சங்கமாம் சக்கரமாம் கதையாம் பத்மமாம் வனமாலையாம் கௌஸ்துபமாம் இத்தனையும் கண்டா நாம் மகாபலி பிராணே भूतानि சர்வாணி பூத்தி தீரமஷ்டாங்கி தலா மகீன் மீ புருஷிய ஜன்கோணோஜா விஷ்வூர் ஊர்வோர்ணம் மாருதீந்திர जगने பிரோ பதின் ன் னு அஹ் நிஷு சப்தி ஊக்கிரமஸ்ோரசிச்சமோர்முராரே அரவிந்த கண்டேஜா இதுனா தனையோ ககுமோஷ மூர் கேஷு மோனி காய ூரியம் வதனேஜவன் வித்தனா பிராணு பிதஜங்க சர்வாணி தீரம் சகலம் நிறீச்சியேசு கஷ்மப்பு புரங்கா அசுரஷன் கலங்கிநாள் பகவானுடைய சரீரத்தில் எல்லாத்தையும் பார்த்தாலும் சர்வக்ஷேத்திரங்கள்லயும் பகவானுடைய வரதுகையில சங்கம் திருக்கோவிலூர்ல மகாபலியான பக்தனை ஜெயிச்சு அவனிடத்திலிருந்து சர்வஸ்வத்தியும் புடிங்கின மூர்த்தி வரதுகையில சங்கம் எடுத்து ஊதிபட்டாலும் பக்தனை ஜெயிச்சேன்னு அதுக்காக அந்த கஷேத்தில மட்டும் வரதுகையில சங்கம் அதே மாதிரி பக்தனுக்காக சங்க ஊதினால் பார்த்ததாரதியாய் அங்கேயும் வரதுகையில சங்கம் திருவிழிக்க சீ பரவூ அஜே பத்த போஜே போஷ்மாண க்ஷா முக்கிய கலாபாத்தை பத்தைபாஸ்மித ம் பண்ணிச்சாள் உடனே பூமி முழுவதும் முரடியாக அளந்து சரியம் ரெண்டாவது அடியாக அளந்து மூணாவதடிக்கு இடமில்லாமே குருடனும் பாஷ பாஷ கயத்தக்கொண்டு மகாபலியை கட்டச்சொல்லியாதட்டினாடாம் சுவாமி லோகானாம ஏகமீஸ்வரன் உலகத்துக்கு ஒரே ஈஸ்வரனானே வந்து மூணடி காட்டேன்னு காட்டான் மகாபலி அப்போ என்னடா வாங்கினத்தை கொடுக்க முடியாம லோகானாம நீ எங்கடாம அதை அட்டினாடாம் சுவாமி அப்போ அவது கோபம் வருமோ தமோ குணத்தினாலே ஏதாவது வர சொல்லுணும்னு பார்த்தாளாம் அப்பவும் மகாபலி அவன் கொஞ்சம் கூட கலங்காமே பிரபோ என்னை என்னது கட்டினேழுன்னு காட்டானா நீ தரையின்னு சொல்லி தள்ளி ஏடான்னாலாம் நான் இல்லைன்னு சொன்னேனான் நான் தான் உன் சொத்த அளந்து விட்டேன் இதுக்கு மேல இல்லையேடா பொருள் நாளா என் குட்டியில பணம் இல்லையா நீங்க சொல்லலாமா நான் கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாளா எங்கடா இருக்குன்னாலாம் என் கால் படாத இடம் இல்லையேனாலாம் இருக்கேன்னானாம் மகாபலி எங்க இருக்குனாலாம் எந்த உன் சரணம் கங்கா ஜனக்கமோ எந்த சரணம் கல்லாக இருந்த அகல்யே பெண்ணா ஆக்கித்துதோ எந்தரணம் உபனிஷத் பிரதிபாத்தியமோ எந்த உன் சரணத்தை யோகிகள் குட்கமலத்துல வச்சு பார்க்கிறாள எந்த உன் சரணத்தை மகாலட்சுமி துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து வச்சு அர்ச்சனை பண்ண காத்துக்கிட்டு இருக்காளோ அந்த சரணம் போனாலும் மகாபாபியான் என் தலை எனக்கே பாவன் பிரடவன் பிரஹ்லாதம் ானா சுாச்சாரியாரும் பட்டத்திலே தலையில கால் வச்சாம் பக்தனுடைய தலையில எழுத மாட்டோம் நீங்க எதவணுமோ அதை சொல்லி சுவாமி தலையில கால் வைக்க மாபலியனுடைய சரீரம் கருத்து பயந்தம் பூமிக்குள்ள போக மாபதி கண்ணால ஜலம் விட்டு என்னங்கயோ நடக்கத்துக்கு அனுப்புறது போல இருக்குன்னு சொல்லி நான் நடக்கம் போனாலும் வைகுண்டம் எப்போ வருவேன்னு காட்டாள் அப்பா நடக்கம் இல்லையடா சொல்லி வைகுண்ட சதூசமான லோகம் கீழ உனக்காக இதே கணத்துல சிரஷ்டம் ஆயிடுது அங்க ஆதியோ வியாதியோ ஜரமோ ஒரு விதமான கஷ்டம் கிடையாது யோபயம் கிடையாது ஆமா அது வைகுண்ட சதிருஷமான லோகம் அங்க ஒண்ணு அனுப்புறேன்னு அது எத்தனை வைகுண்ட சதிருஷமான லோகமா இருந்தாலும் உங்களை இன்னைக்கு வைகுண்டத்துல வந்து பாப்பேன் அப்பா இந்த வைவஸ்தன் உந்தரம் முடியற வந்து பாக்காதராங்க அங்க இருக்க மாட்டேன்னா எங்க இருப்பேன்னு காட்டாளா உங்க வீட்டு வாசல்லா நிக்க போறேன் ஆடாம் நித்தியம் வீட்டு வாசல்ல கதையும் கையுமா எஜமா இருக்காளா இல்லையாமு சொல்லு நிக்க போறேன் ஆளா இப்படி நிக்கலாமான்னு காட்டானா ஒன்னையும் சேர்த்து வாங்கி விட்டேன்டா தானம் நாளா சுவாமி சொல்லு நீ எனக்கு கண் கலங்குறேன் இப்ப மாட்டிக்கின்றது நான் உன்ன விட்டுரா என்ன பிடிச்சு கொடுத்துடான் ஆடா சுவாமி மகாபலிக்கு பரமானுகிரம் பண்ணி இன்னைக்கும் மகாபலி வீட்டு வாசல்வரன் காவல் நிற்கிறானே இந்த நிலத்தை வச்சு நல்ல அடமான கடை வாங்கினோம் மகாபலி வீட்டு வாசல் நிக்கிறானா சர்வேஸ்வரன் இந்த சரித்திரத்தை பிரம்மனுஷ்டால் சொல்லி உபேந்திரனா பகவான் அவதாரம் பண்ணி தேவேந்திரனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து அம்மா மனசை குலூர பண்ணி அதித்தி அம்மாளே பரமானுகிரகம் பண்ணினாள் இந்த சரித்திரம் கேட்டா என்ன பலம் நாள் இது பயந்தம் ஏதாவது நாம் பண்ணின கர்மாவில் அங்க வைக்கல்யங்கள் வந்திருந்தா அந்த தோஷங்கள் எல்லாம் புகழ்தான் புதுசா பண்ண புதுக்கணுமே புதுசா இருக்கோம் எல்லோரும் நித்தியஸ்ரீ நித்திய மங்களம் நித்தியம் நித்திய மங்களத்தையும் குடும்பத்துக்கும் எல்லோருக்கும் சர்வேஸ்வரன் மங்களத்தையும் கொடுக்க முடியாது நாளைக்கு பகல் மூன்று மணிக்கே சூரிய வம்சம் ராமாவதாரம் அம்பரீஷரித்திரம் பிரம்மனுஷ்டால் பரபரம்பி சொல்ல போறாள் ராமச்சரித்திரத்தை அவன் கிரந்த கோட்டி ராஜேனும் ராமவிக்ரம ஸ்ரீதர சுவாமி கோட்டி கிரந்தத்தாலே அவன் எந்த ராமச்சரித்திர சொன்னாலோ அதையும் பிரபு ஒரே அடியா பதத்துக்கு பதம் வச்சு வாரி இடைக்க போறாள் அப்படிப்பட்ட ராமச்சரித்திரம் நாராயதினம் மத்யானம் ஸ்ரீகள் உமான்கள் பிராமணாள் அப்பிராமணா எல்லாரும் ராமச்சரித்திரம் கேட்கணும் மூன்று மணிக்கே ஆரம்பம் இனிமே நான் வேற ஊருக்கு போறதுல பாகவத்தம் முடியற மட்டும் நேற்றுக்கும் இன்னைக்கும் போய் மாட்டின்னு விட்டேன் நேற்றுக்கு காலத்துக்கு வந்துவிட்டேன் இன்னைக்கு கார் அப்படி பண்ணிவிடுது நான் அப்படி பண்ணமுன்னு தெரியும் நானே வெயிட் தான் கார்ல ஆடுறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு சந்திராஷ்டமா ஆக்சிடென்ட் இல்லாம போயிச்சுடுவேன் ஆனா சார் மணி அப்படின்னு நாரி ஆயிடல ஆடுறதான் அப்போ வேறு உட்காந்தா வெயிட் இல்லைன்னு டிரைவர் அப்புறம் தட தான் ஒன்னும் புரியல அவன் என்ன பண்ணுவான் இன்னும் புரியல சரி உக்கண்ணி நான் கொனையராஜபுரம் சேர முடியாது ராமகிருஷ்ணன் மணிக்கு வந்த என்ன அர்த்தம் அதுதான் அது என்ன பண்றதுக்கு விவகாரத்துல போனா அப்படித்தான் ஆயிடுறது கூட விஷதி சொல்லுவார் அவருக்கு அர்த்த பிரியம் அவர் அளவே இல்லை வாஸ்தவமா சொல்ற சப்தம் நம்பிக்கை இருக்கிறதுதான் ராமச்சரித்திரம் காலராத்திரி கிருஷ்ணாவதாரம் பாலலீலே மகாபுண்ணி சரித்திரம் கோபிகா கீதம் ராசக்கீடு எல்லாம் மேல தொடர்பா நடக்க போறது ரெண்டு தினமும் நல்ல புண்ணியமான தினம் இது மாதிரி பகவத் குணத்திலே நல்ல மாதத்துல வந்து மாக மாசத்துல நல்ல புண்ணியமான தேசத்தை சிரவணம் பண்றதும் சொல்றதும் பெரிய பாக்கியம் எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம்னு நினைச்சுட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட பெரிய அஸ்திகாலுடைய கோஷ்டியிலே எல்லாரும் நம்பினி ஒன்னும் புதுசா தர்மம் கர்மம் சொல்லி ஒன்னும் கட்டி கட்டி சிம்பு விட்டு கட்ட வேண்டிய இடம் இல்லை இதெல்லாம் ஒழுங்கு சேர்ந்து போட்டுக்கிற வயலை அப்படியே அரைச்சிட்டு கூப்பிட்டா போறோம்னே ஆமா அது தானா கிளம்பும் சில இடத்துல இனிமே புதுசா நானே களை ஆமா கொத்தனம் வட்டணம் அப்படி இல்லை இது புண்ணியமான தேசம் நீ தைவழிக்கிழமை அம்பாளுடைய பிரசாதமும் எல்லாருக்கும் பரிபூர்ணமா உண்டாகணும் ி நி திஸ்வரினோ நந்தி நுடோ விஷ்ணு விள விஷு நுதே பகவதி கண்ட கடும் விடம் விய ஜிஷா சுரமிரம ईरासुते सुरवरवर जितेतु धगधर जयने तुम मुखमरहिणी हरहु शरते கேஸ் விஷ பிணி மென ஜ நிதி சுத ரோஷிணி தும்மதோஷிணி சிந்து சுத்தே ஜய ஜய ஜி துரம சுத்தே அஜி ஜம் வதம்பன பிரியவா ச कहते <laughs> हैं மி துங்க மத்திய மத மது ரே மக கை தைடி ராசத்த ஜய ஜய ஜ மகி சாுரமீரம் ஜபத் தின ஜைலுதே மயி குரு மங்கள மம்பி மங்கலதாரி மஞ்ச திமாரிணி மஞ்சு மன்ன் மதோ ரி மௌரி கலி சத்ன வயகிணி சானு நுதே jay jay jay madudana mohini modabidayne vedanudhe kadimalahalim kamintadajin kanti vidayine gantahite kamaladalobam kamrabadvajindajurubralade சுமாலி கா ஜய ஜயே மதுசூதன மோகி மோன விதாயி வேதனு தேவலய மெ ஜனே திருபா பரிபால சம்சிதலே குரு வர சங்கர துஷ்டி சுஷ்ட சுகே மயமல்கே குரவாரிதி சந்திர சமா ரீத்த சுபாணி தலை ஜு நமகி மாதர் பீஜீவனஸ்மீத்தமரீசாமினேய ஜீவனஸ்மீபீகம் சரும விஷே பண்ணுதா தாரிதிரியேசாரமோ முஷே முரலிவோ வாமாஷே கம்பாதிமுபேயுஷே கமயதா ஜிமுஷே விஷ்வாணே நமஸ்து சமை பரம் ஜோதிஷேந்திரீராதலாபீராஸ்மீராம் ஹுஜபரண லோதங்கி மாம் சளம் தீபய்தீ கட்சி தா கவிக்குதமான கா नगरी ராஜ மூக்கா சுருனஞ்சீரீ விஹாரரசோக்கா சதா ஏதம் பரா பசுபத்தைரா ஜன்சியராமேதாதி கே முய வாரி மருமோ எத்திரோ மஷ ாம் சம்பீமயம் பௌரஜந்தமனுதமேத்தி பாய்ரா ஆயுஹாவே தன்மயோயி மா ஷா நந்த நந்தோபுமவிய நமோ நம நம நமப்பங்கலி நம பங்கஜே நமஸாங்க ங்குலா தந்தே பரமான மாதவன் ப்ரவாத்சலியனந்தூபிண அஸ்மாச்சராஜ் பத கபுராஜாரூமமீவத்தைலியம் அஜாம்புத்தனூமஸ்ம ான சர்வேஸ்வரனுடைய மகாபாவனமான சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் சுக்காச்சாரியால் கங்கா தீரத்தில் பரீட்சி சக்கரவர்த்திக்கு உபதேசம் அணிந்தவராள் பூர்ம சரித்திரத்தில் கஜேந்திர மோட்சம் அமிர்த மதனம் வாமன சரித்திரம் இதெல்லாத்தையும் உபதேசம் பண்ணி பிறகு மத்ஸ்யாவதாரத்தை சொன்னால் பகவான் மத்யாவதாரம் பண்ணி வேதங்களை ரட்சிச்சு அடுத்த கல்பத்துக்காக தர்மசாஸ்திரங்களையும் ஊஷதி வீஜங்களையும் வேதங்களையும் பாதுகாப்பதற்காக சப்தரிஷிகளையும் சத்யவிரதங்கிற மகாராஜாவையும் சிச்சி அப்ப உபதேசம் பண்ணதுதான் மத்ய புராணம் பிரளய காலத்துல சமுதிரத்துல பூமியானது ஒரு பெரிய படகா வர சித்தி மத்திய ரூபியான பகவான் தம் தித்தி பல்லாத வீழ்த்தி ஜலத்தில் ஏகோதகமா போன போகுது அதை சுத்த அதுல சத்தரிஷிகளும் சத்தியவிர்தங்கிற புண்ணிய புருஷனும் காலம் இப்படி மத்திய அவதாரத்தை சொன்னால் அடுத்த யுகத்துக்கு முதல் அவதாரம் மச்சியாவதாரம் தான் இந்த மத்திய அவதாரத்தை போய் சொன்னால் சுவாமி இப்படி பல ஜீவராசியா பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னா பகவானுக்கு அந்தந்த பிரயுகமாவோ அந்த ஜீவனுடைய ஒரு தோஷ பிரயுகமாவோ இவனுக்குன்னும் தோஷம் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக எல்லாத்திலையும் தான் இருக்கேன் காட்டத்துக்காகவே இப்படி இல்ல அவதாரம் பண்ணினார் சுவாமி என்ன பண்ணும் ரத்னம் என்ன போய் ஒட்டிக்கும் ஒண்ணும் ஒட்டாது நகர்மணாலிப்பாபகேனா புண்ணியமோ பாபமோ ரெண்டும் ஒட்டாது பகவான அது அந்நாத அன்னியாசர்மாதுன்னு தர்மம் அகர்மம் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற வஸ்து அதனால இந்த தோஷங்கள் எல்லாம் தன் இடத்துல வராது தான் இங்கும் இருக்கேன் காட்டத்துக்காகத்தான் இப்படி மச்ச பூர்மாதிகளாய் சுவாமி பல அவதாரங்கள் பண்ணினாள் இந்த அவதாரங்களை எல்லாம் பிரம்மணிஷ்டாள் ராஜாவுக்கு வர்ணித்தாள் பிறகு சூரிய வம்சத்தை வர்ணிக்க ஆரம்பித்தாள் சாற்றாது சூரிய பகவானத்தில் என்னும் மனு பிறந்தார் அந்த மனுவுக்கு சந்ததி இல்லாமல் இருந்தது அதற்காக ஒரு யஜ்யம் பண்ணால் ஒரு இஷ்டி பண்ணி வச்சால் வசிஷ்டர் மனுடைய பத்னி என்ன போய் ரகசியமா ருக்வேதத்தால மந்திரம் சொல்றவருக்கு ஹோதா சொல்றது அவர் வந்து இதுக்கு என்ன பலமோ அதனும் நீர் பொங்கும் பண்ணிவிடும் பொண்ணா மறுக்கணும் ஆத்துல கொட்டா பந்த போட்டு கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டா ஸ்திரீகளுக்கு அது மாதிரி தோணும் நம் மாத்திர பெண் மறுக்கணும் நம் மாத்திரம் கன்னிகாதம் பண்ணணும் அப்படி தோணும் அது மாதிரி ஹோத்தாலன் சொல்லிவிட்டாள் ஹோத்தா அதே பிரகாரமா தியானம் பண்ணிவிட்டார் பிறந்தது பொண்ணா போயிடுது உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு காட்டான் ராஜா மனு உங்க மந்திரம் இப்படி மாறலாமா என்னமா பொண்ணா பிறக்கலாம்னு கேட்டார் ஒரு நாளும் மந்திரம் மாறாது அது தவறி போகாதுன்னால் பிறந்தது பொண்ணா இருக்கேன்னா உங்க பத்னி போய் கவலும்னார் அவர் பத்னி தண்ணே நான் தான் பொன் பறக்கணும்னு பிரார்த்திச்சோன்னே ஹோத்தா மன்ற சொல்லாள் அப்புறம் உடனே ஒண்ணும் பண்ண முடியல மறுபடியும் மனுவை கூப்பிட்டு அவன் நிர்பந்தம் பண்ணி நீங்க வந்து தபஸ்வி இல்லையா உங்களால என்ன பண்ண முடியாது தபஸ்வியல் எது பண்ணுவோம் பண்ணலாம் இந்த பொண்ணை பிள்ளையா பண்ணிவிடும் போது கண்ணேளா நாம சாபவத் இளையங்கிற அந்த கன்னிக்கையே மனு பகவத் அனுகிரக பலத்தினாலே தன் வசிஷ்டர் தன் சக்தியினாலே சுத்தியும் நின்னு பிள்ளையா போயிட்டான் உடனே பரம சந்தோஷம் அவன் எப்படி இருந்திருந்தான் நல்ல யவுனம் வந்தது காட்டுல குதிரை மேல விரிந்து பரிமிதமான சைன்யத்தோட கூட அம்பிக்கா வரத்துக்கு போனான் பரமேஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு அங்க அம்பாள்வி சாபம் ஆறாவது இங்க புருஷன் வந்தா ஸ்திரீயா போய்டம் அந்த இடத்துல போன உடனே இவன் குதிரை இவன் கூட வந்த சோல்ஜர்கள் எல்லாரும் ஸ்ரீயா ஆயிட்டாள் உடனே வசிஷ்டரஸ்மதிச்சானங்கிருந்து இவனுக்கே அவமானமா இருக்கு ஸ்ரீயானதே இவன் மட்டுமில்லகுலாச்சாரியம் வசிஷ்டமிதி சுஷ்ருமா ஆச்சாரியை நினைச்சானாம் ஏன்னா ஆச்சாரியன்னா எல்லாம் தெரிஞ்சவாளா இருக்கணுமா அப்படி அப்படி கிடைக்கணும் மாதிரி இப்ப இது இருக்காள் உங்க கிராமங்கள்லாம் இருக்காள் இன்னும் சில கிராமங்கள் இருக்காள் இன்னும் கொஞ்சம் போச்சோம்னா பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இதான் வச்சுக்கணும் பாருங்க இதுல இனிமே மந்திரம் சொல்லி சொல்ல முடியாத நாள் போன்றது நல்ல யோகியால் கிடைக்காம போடுவாரும் ஆச்சாரியால் கவலைப்படுறாள் இந்த கவலை ஆச்சாரியால் பட வேண்டிய அவசியம் இல்லை அவாளுக்கு பறமுகம் போனதுக்கு அப்புறம் தேவசோஷம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டியது நாம் தான் நாம் தான் பட்டி கிடப்போம் கவலைப்பட வேண்டியவாள் நாம் அவா கவலைப்படுறா இதுதான் இருக்கிற விபரீதம் அவா நமக்காக கவலைப்படுறான்னு உத்தரம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அதைத்தான் புரிஞ்சுக்கணும் இருந்து போனா உன்னுடனே பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணி பரமே வசிஷ்டர் போனதுக்காக பகவான் ஒரு மாசம் ஒரு மாசம் ஸ்ரீ ஆயிருது போய் ஒரு மாசம் புருஷனாயிருக்கட்டம்னு அப்படி ஒரு மத்தியஸ்தம் பண்ணி விட்டார் உங்க உடனே புருஷனானா அடுத்த மாசம் ஸ்ரீயானா மனு கொஞ்ச நாள் இப்படி பார்த்தார்த்த குழந்தையே அவருக்கு அது பிடிக்கல ஏன்னா ராஜ்யத்துக்கு இது பிரயோஜனம் இல்லைன்னு தோணிட்டு மாசம் பரீஷா இருந்து ஸ்நானம் பண்றது ஒரு மாசம் தலையை கிராப் பண்ணிக்கிறது அது என்ன விக்காரமா இருந்தது வாண்டாமட்ட இவன் சரியில்லை இது வந்து ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணி அதுக்காக புத்திரதாமனா போய் புத்திரம்மா நூறு வருஷ காலம் யமுனா தீரத்தில் போய் தபசு பண்ணினாலாம் புத்திரன் வேண்டும்னு இப்படி சந்ததிக்காக இத்தனை பாடுபட்ட தேசம் நம்ம தேசம் இப்போ இல்லாம இருக்கிறதுக்கு மருந்து சாப்பிடற குழந்தை பிறக்கிறதுக்கு தபசு பண்ணி இருக்காள் இப்போ குழந்தைகள் இருக்கிறதுக்கு ரெண்டு நாள் நாள் மருந்து இருக்க மாட்டான மனுஷனா பிறக்க மாட்டானே தவிர்த்து தோளா பிறப்பும் ரெண்டு வாக்கலையா பிறப்பும் கிடைப்பான் தாத்திரி படுத்துற போது ஏன் என்ன வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ணு கடுப்பன் புஸ்தபஸ்தேதம் வருஷ காலம் தபசு பண்ணினாலாம் தபசு பண்ணி பத்து பிள்ளைகளை பெற்றாளா ஏன்னாஸ்திரியாம் புத்திராதேஹி பதிமேகாதின்னு சொல்லி வந்து இந்த விராட் சந்தஸ் பத்தரம் அது அது மாதிரி பத்து குழந்தைகள் பிறக்கணும்னு தசாட்சரா விட்டுன்னு அப்படி பத்து குழந்தைகள் உள்ள குழந்தைகள் பிறந்தாளா யாராருந்தாள் இஷ்வாகு மிருகர் திஷ்டருஷான இஷ்வாகு மிருகன் சரியாதி திஷ்டம் திருஷ்டன் கருஷகன் நரிஷியம் ப்ருஷபிரம் நபகன் கவி இப்படி அஞ்சு பத்து பிள்ளைகள் பெற்றாள் இதுல இந்த கவிங்கிற கடைசி பையன் இருக்கானே அவன் வந்து பிறப்புல இருந்தே வைராக்கியத்தை அடைஞ்சிட்டான் என்ன இந்த வாழ்க்கையில என்ன இருக்கு ஆண்டாம்னு வீடு வாசல் சொத்து குத்து ஒண்ணும் வாண்டாம்னு இருப்பாளா கவி கனியானே पुरुषं ुक्रे राज्य वि नारायण ने हृदय मतलब पा पा सोष बाल्य मूक्षव जीवन मुक्तन मोक्षा वीडवा उत्पिटे வைராம் வருமானேஸ்வரே பகூனாம் ஜன்மநாம்தேனம் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு சுதுர்லபாகிறாள் பகூனாங்கிறாள் சுவாமி ஜென்மாவில தரிதிரன் பகுத்துவம் சொன்னால் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அர்த்தம் சர்வேஸ்வரன் வாயினால பகூனாம் ஜென்மனாம் சொன்னா கோட்டி ஜென்மா அலையன ஒரு ஒரு சரீர தெரியும் அப்பதான் கடைசிலாம் வந்து இது மாதிரியான பாவம் வரும் அதே இந்த ஒரிஜன்மா ஒரே அந்த கவிங்கிற பையன் கவிஷ்கனியான் விஷய விசுராஜ் சர்வனம் விவேஷித்த புருஷம் ஸ்வராஜிஷம் விவேஷீ பரங்கதா மோட்சத்தடஞ்சுக்கா ஒரு பையன் ஒரு பிள்ளை இந்த பத்து பிள்ளைகளே உபநயனமானதே குருகுலத்துக்கு அனுப்பிச்சுட்டான் வசிஷ்டரத்துல மனு ராஜாக்கள் எல்லாம் தன் குழந்தைகளை குருகுலத்துக்கு அனுப்பிச்சு வேலைகளை சொல்லி வித்யாபியாசம் பண்ண சொல்லுவாள் வித்யாபியாசம் பண்ற காலம் குறைச்சலா அங்க மாட்டை குழுப்பாட்டதான் சமைத்த கொண்டு வரதும் தர்மன் இந்த வேலைதான் நிறைய இருக்கும் அது என்னாகும் அறுபது நாளையும் உருப்போட்ட பயலுக்கு மேல இந்த சிசுரூபினவன் தலைவனா வந்து விடுவான் இந்த நாள் ஏதாவது பையனால ஒரு நாளுக்கு வாழப்பம் வாங்கிட்டு முடியும் ஸ்கூல் வாஜியார் சொன்ன உடனே டிஸ்ட்ரிபோர்டுக்கு வீதிப்படுவேன் அதனாலதான் அந்த பசங்களுக்கு எல்லாம் கூட வேலை அடைக்க மாட்டேங்கிறது சிவாரிஷி பண்ணினா கூட கிடைக்க மாட்டேங்கிற காரணம் இந்த குரு சுத்தி இல்லாததான் காரணம் புத்திரோ குரு பதினாயிரம் பசுக்குள்ள வசிஷ்டருடைய பசுக்குள்ள காவல் காத்துல மேய்ச்சிருந்தா கடமாடு மாதிரி ஒரு சமயம் ராத்திரி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுருது ஒரு பெரிய பிலி என்ன பண்ணிட்டுது அந்த மாட்டுக்கூத்தத்துல புகுந்து ஒரு காராம்பசுவை வந்து கழுத்தை வந்து பிடிச்சு அந்த சமயத்துல பசு வந்து பிடிச்சு என்ன பண்ணினா கத்தி எடுத்துன்னு ஓடி போய் வெட்டி விட்டான் இருங்க விழுந்தது தலை என்னமா விழுந்ததுன்னு புரியல காலையில விழுந்திருந்து பாக்குறா அந்த பிளியனுடைய காதுதான் கிடக்கு தலையை காணுமேன்னு தேடினா காராம்பசுடைய தலை கிடக்கு தவறி விழுந்துடுச்சு கத்தி மாறி போய் உடனே என்ன பண்ணினா குரு போய் நமஸ்காரம் பண்ணி கதறினான் அவர் சொன்னார் உங்க கத்தி பசுடைய கருத்துல வேணமையான உங்க குடும்பத்தில் பாவம் இல்லாம விழுமாடா அதனால கோஹத்தி பண்ணக்கூடிய பாபம் உள்ள பாபினி ஓடி பொண்ணு அவனை வந்து சபிச்சு விட்டாள் அவன் 12 வருஷ காலம் ராமசங்கம் பண்ணி தீயில தன் சரீரத்தை ஹோம் பண்ணி கோஹத்தி பண்ணதுக்காக அவன் விட்டுட்டான் வாழ்க்கையே விட்டுட்டான் சர்வதேவதா ரூபிணி கோவே ஆராதிச்சு ஒரு குறைச்சல் இருக்கிறது இல்லை சில குடும்பங்கள்ல சுக்கரன் நீச்சனா இருப்பான் ஜாதகத்துல இந்த வயத்துல புன்று இருக்கும் குடும்பத்துல ஐக்கமத்தியம் இருக்காது சாத்வி கோகுலஜாத்துஷவசத்தா சுமங்கில ஏதாவது அழைப்பண்ணிருப்பாள் இல்ல கோவை வந்து ஏதாவது கர்ப்பிணியான கோவோ அல்லது ஜலத்திலையோ உலத்திலயோ விழுந்திருக்கும் அந்த குடும்பத்துல எல்லாம் பிறக்கிற பயலுக்கு முழுக்க சுக்கரன் நீச்சனா பிறப்பா அப்படி இல்லாமல் இருக்கோம் அதுக்கெல்லாம் பரிகாரம் இதுதான் ஏதாவது ஜென்மாந்திரத்திலயாவது நீந்திருக்கும் இல்லாம ஒன்னு வராது என்ன எங்காத்துக்குள்ளையில ஒரு செடி கிளம்ப ஒரு மரம் கிளம்பிருக்கேன்னா நீ வேற போடலாம் உங்க அப்பா போட்டிருப்பார் பையனுக்காக இருக்கட்டும் புள்ளு மரம்னு ஏதாவது இருக்கும் இல்லாம ஒண்ணு வந்திருக்காது அதனால இல்ல நாமே ஜென்மாந்தரத்துல ஏதாவது ஒண்ணும் வந்து விடாது விவேக்கிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாபசிய கர்மனாக பாபத்தை குறைச்சிக்க முடியுமோ அதை குறைச்சிக்கிட்டு இருக்கணும் புண்ணியத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா குடும்பத்துல பூர்வ புண்ணியம் குறையிடாது இந்நாளில ஒரு குடும்பத்துல பொண்ணை கொடுக்கறதா இருந்தா பூர்வ புண்ணியம் இருக்கான்னு பாத்தாரு அன்னைக்கு இருக்கிற சொத்த கணக்கு பண்ண மாட்டாங்க எத்தனை சொத்து இருந்தா என்ன ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தீர்த்து விடுவான் புருவ புண்ணியம் இருந்தா சொத்து இல்லாதவங்க குடும்பத்துல ஒரே முஞ்சும் போயிடும் புண்ணியத்தை தான் ரொம்ப சேர்த்து வைக்கணும் அதைத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது அப்படி எல்லாரும் நம்பி பிராமணால் அப்பிராமணால் எல்லாரும் அப்படி இருந்தால் நம்ம தேசத்துல இப்ப எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சோ அதுல நம்பிக்கை குறைச்சல் திருஷ்டமா எது தெரியுதோ அதுதான் இன்னும் அப்படி தோணிட்டு இருக்கு இதெல்லாம் கதி தோஷம் புண்ணிய புருஷன் மனுமானக்காக புண்ணியம்மே என் பாரு தோஷங்கள் இல்ல அவனா இத்தனைக்கு போய் வந்து தப்பு பண்ணதெல்லாம் கூட சொல்ல வேண்டியது இல்ல எதுவும் நல்லத்தை மட்டும் சுருண்டு போடலாம்னு நினைப்பாள் தெரியாதவாள் நல்லத்துக்காகத்தான் சொல்லியிருக்காள் அதுவும் நாம் சேமத்தை அடைகிறதுக்காக தான் சொல்லியிருக்காள்